வணக்கம் செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது நாட்டினியின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலகின் மரம் மேற்கு வங்கத்தில் உருவாக்கப்பட உள்ளது இரண்டு மனித ஆப்பிரிக்க திருமணோசோமியாசிசை அகற்றிய முத் ஆப்பிரிக்காவின் முதல் நாடு டோகோ மூன்று இந்தியாவின் முதலாவது பெண் மற்றும் மூத்த இருதய நிபுணர் பத்மாவதி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா பிரணாப் முகர்ஜிக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது இரண்டு சமீபத்தில் எந்த மாநிலம் அரசியலமைப்பின் ஆறாவது பட்டியலில் சேர்ப்பதற்கு வேண்டி ஒரு தீர்மானத்தை ஏற்றியுள்ளது மூன்று இந்தியாவின் பெண்களுக்கான முதல் சர்வதேச வர்த்தக மையம் எங்கு அமைக்கப்பட இருக்கின்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி